الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونسلم عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن اي سيء اخرانا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له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 اما بعد فقد قال الوافع تعالى في محكمه تنذير وفرقانهم مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قاموا الى الصلاه قاموا كسلام يراون ما سوى يذكرون الله اينا قيل صدق الله العلي اخبار النبي صلى الله عليه وسلم عندما اعرى بالنياق وانما للكن لدين المناهى فمن كانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يرجوها او امرا تبتغى بها ارىناها جرى لذلك صلى الله رسول الله صلى الله عليه وسلم அரவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையோருமாகிய வண்ணவன் அல்லாஹா சுபகான ஹூவ தாராவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் குறிப்பாக தர் சந்தான் அவன் தனித்தவன் இணைப்பு நேற்றவன் அவன் பெறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்டே ஆரம் ரசூலே அக்ரம் நதிகள் நாயகம் முகமது ரசூல்வா சொல்லு அழிவி வசல்லம் அந்தவர்கள் மீதும் அன்னவர்களின் அரிசுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் சாதியங்கள் வல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் நெல்லொரு என்னொன்றும் உண்டாவதாக புனித மிக்க இதுவாவுடைய கடனையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுசாலாவுடைய மாளிகையிலே துணிச்சிக்காக இல்லா என்ற உண்ணிய நீத்துடன் ஒன்று கூறியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வந்தவனை அஞ்சு பயந்து தப்புவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பான் உங்களுக்கும் وَصِيَّةٌ نَصِيحَةٌ سَيَدُكَ الْخُلُمِ عندما قلت الإسلامية تفضل الله من الذي يعني رب العزة اللَّهَكُ سبحانهُ و تعالى عملتها عديار قلت شرم فرطة غربا அடிய கஷ்டப்படுத்தணுமோ துன்பப்படுத்தணுமோ நோயின கொடுக்கணுமோ என்ற நிலைப்பாடு அல்லாவிடம் கிடையாது அவன் நாடுவதெல்லாம் நேச சுலபத்தை நிம்மதியா இறுதிக்கும்போது சொல்லு இறுதிக்கும் போது சொல் அவன் பேச விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்புகிறேன் கஷ்டப்படுத்துறத விரும்புகிறேன் அல்லாவுடைய நெல்லடி அவர்களே எனவே கஷ்டம் என்பது சோம்பெறிகளுக்கு கஷ்டம் என்பது சிரமம் என்பது அல்லாவுடைய பயம் உள்ளத்தில் இல்லாதவங்களுக்கு தான் சிரமம் கஷ்டம் லேசு அல்லாவுடைய நெல்லடியானுடைய உள்ளத்திலே விடயங்களை அல்லா சொல்கிறானோ அல்லாவுடைய ரசூவாக வரைவு செய்கிறவர்கள் எந்த விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை எடுத்துக் கொள்வதற்கு அதை தூக்கிக் கொள்வதற்கு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு லேசாக இருக்கும் அல்லாவுடைய நெல்ல அல்லாவுடைய நெல்லடியாளர்களை அன்பு சகோதரர்களே அந்த வகையில் அல்லாவுடைய கட்டளைகளில் அல்லாவுடைய கடமைகளில் ஏவல்களில் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் தூய்மையுடைய உள்ளமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் உள்ளதாக ஒவ்வொரு மனிதனை செய்யக்கூடிய அமல்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தானா எமக்கு கட்டளையாக வைத்திருக்கிறார் அல்லா பரிசுத்தமானவன் அல்லா பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார் فارو جدتو اما انا بارك ليه بنبقران طول ميانا بارك ليه بنبقران صورة الشمس فارك والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا تلاها والليل إذا يضشاها والسماء وما بناها والأرض وما ضحاها ونفس وما طواها فعلها فجورها وتقواها قد افلح من زكاها فظنور ودخل الله فيم سيدوتي قد افلح من زكاها यवनुडी उल्लम भूमियाडाग इकिरलो அப்படி பட்ட வந்தா மெச்சி அடைந்து விட்டானே அல்லாஹ் சொல்றான் அத라우டி நெல்லடியார்களே ஒரு மனிதன் சோர்க்கத்திற்கு செல்வதற்கு ஈமான் எவ்வளவு பெரிய முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது மேலே பறப்பதற்கு எவ்வாறு இறந்து இலக்கிய அவசியமானதாக இருக்கிறதோ அது மாதிரி ஒரு மனிதன் சோர்க்கம் போறதுக்கு ஈமானும் இஹ்லாசும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதத்தில் ஈமான் இருக்கிறது எனவே இரண்டு மன தூய்மை உள்ளாவுடைய நெல்லடியார்களே இது மனித உள்ளத்திலே கடைசியாக வந்து சேரும் உள்ளத்தில் இருந்து முதல் போறதும் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடைசி ஆவந்து சேரும் அதே போன்ற உள்ள வார்த்தை சொல்லித்தான் போன்றோம் ஒரு வார்த்தையை பேசிட்டா போதும் மெஹராஸ் பறந்துட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்டி காட்ட வந்த அந்த ஒரு ஒரு நொடிப்பொழுதில் சொல்லிட்டாரே பகன் அன்பு சகோதரிகளே ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் பரிசுத்தமானதாக தூய்மையானதாக முகஸ்தியிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்கவர் இந்த முகஸ்தூதி இருக்கிறாரே இது விடவும் விடவும் உள்ள அமர் முகஸ்தின் அவர் பார்க்கிறாரி இவர் பார்க்கிறாரி அவர் என்ன பேசணும் அவர் என்ன புகழனும் அவரு எனக்கு மதிப்பு தரணும் கௌரவம் தவரணும் மரியாதை தரணும் என்ன மதிக்கணும் நினைச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு அவரும் அது கொண்டிருக்கிறது அவர் தன்னுடைய எந்தெந்த கௌரவத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அவர் தலைக்கு மேல ஒவ்வொரு நலகத்தினுடைய கம்புகளையும் பொருளிகளையும் சித்தி போன்ற கொஞ்சம் தொழுகையில் கொஞ்சம் கூடுது பயபட்சி என்றால் குசு என்றால் அல்லாரும் அவர் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி நடிப்போம் கொஞ்சம் அமே இபாதையாக மூன்று நபர்கள் அல்லாஹு யாரு பார்ப்பாரு அல்லாஹம் அனைவரையும் பாதுகாக்கணும் அதிகமாக உள்ளம் பக்குவப்படணும் உள்ளம் பாதுகாக்கப்படணும் எவர உள்ளம் சலீமாக இருக்கணும் எவரம் பொருங்கக்கூடிய மாதிரியான உள்ளமாக இருக்கணும் இதுக்காக அதிகமாக நீங்க இதோ அப்படியே சொல்லி தந்தது வா யாரு உள்ளத்தில் இப்படியான கொடிய நோய்கள் இருக்கிறதோ வருகிறேன்பர் ஐந்தாம் கடிமாவில் வரக்கூடிய இந்த வார்த்தை கவினம் சொல்லிக் கொடுத்தது வாழத்து மூன்று நபர்களை முத்துக்கான வைத்து அல்லா கேள்வி கேட்பார் எத்தனை பேருவாப்பா அதுல ஒரு சரி பார்த்தத்தை படிச்ச மேது குருவான படித்த மேது சங்கீத படித்த மேல உலகத்திலே நம்பீரமான முறையில பேசி தெரிஞ்சவரை அல்லாத குலப்பத்தி வாழ்க்கையை கத்தினவரே மேடை மேலையாக பேசினவரே அல்லாவ பத்தி இஸ்ல பத்தி பேசி அல்லா இல்ல கொண்டு வரப்படும் கேட்கப்படும் ஆதித்தா உலகத்தில பெரிய ஒரு ஆதிவாரி இருந்தீங்களே பெரிய இரும்புதாரியா இருந்தீங்களே உங்கள இரும்ப கொண்டு எப்படி உங்களோட வாழ்க்கை கழிந்து ஒரு வார்த்தை கடை வொரி வைச்சிருந்தா மட்டும் போதாது அமல் இருக்கணும் இல்லை மட்டும் இருந்து வேலை அல்ல என்று சொல்லி வேலை சொல்லக்கூடிய வாழ்க்கையில் கொண்டு வரணும் கொண்டு வராத அதுதான் சொல்லி வச்சா இல்ல ஆனிசா கூப்பிட்டு கேட்க போத ஆனிசா உங்களை இனிமப்பன் என்ன செஞ்சீங்க இன்பப் பொண்ணு எவ்வளவோ மக்களை நான் பேச்சு காட்டு கிடைத்திருக்கிறேன் எவ்வளவோ மக்களை நேர்வழிப்படுத்திருக்கிறேன் எவ்வளவோ மக்களை பள்ளி கடித்திருக்கிறேன் எவ்வளவு மக்களுக்கு நான் கொர்மான ஒளி கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு மக்களை நான் திருத்திருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கத்தை பகர்த்திருக்கிற நீங்க செஞ்ச உண்மை நீங்க படித்து குடித்தது உண்மை நீங்க சொல்லி குடித்தது உண்மை நீங்க திருத்தினது உண்மை இவ்வளவும் உங்களோட உள்ளத்தில் இருந்தது உலகத்துல உங்களுக்கு மதிப்பு கண்ணியம் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கணும் என்ன ஒரு பெரிய ஒரு ஆரியமாக மதிக்கணும் உலகத்துல கண்ணியம் கௌரவம் கிடைக்கணும் என்று நீங்களுக்கு உலகத்திலே கிடைச்சிட்டு வாப்பா இப்ப தூக்கி போங்க உலகத்தில எங்களுக்காக விடுங்க இரண்டாவது நபர் முடியாக பாதையிலே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த முஜாஹித் இவரை அழைக்கப்படும் இவருக்கிட்ட இப்படித்தான் கேள்வி கேட்கப்படும் இவர் இதை உனக்குரிய அந்த நோக்கம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உலகத்திலும் கிடைத்து விட்டது இங்கே என்னிடத்தில் உனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு செல்வன் அவரை கூப்பிட்டு இப்படித்தான் கேட்கப்படும் அவரும் சொல்லுவாரே நான் தந்தை குடிச்சா நீ கிடைத்த உலகத்திலே கிடைத்தே இங்கே எந்த பங்கம் கிடையாது நெல்லறி அன்பு சாப்பதற்கே ஒவ்வொரு அமலையும் செய்யப்படுற முஹாரி ரஹமகுல்லா அவர்கள் அவர்களுடைய கிட்டாபில முதலாவது கொண்டு வரக்கூடிய முதலாவதாக எழுதியப்பட்ட ஹதினமலாம நீங்கள் செய்கிற அமல் எதுவாக இருந்தால் அது இருக்கலாம் அது ரத்தாம் அது இருக்கலாம் அது தொகையாக இருக்கலாம் நீங்க கொடு நோயாளி விசாரிக்க போறாரு இல்லையா அந்த நோயாளியை விசாரிக்க போறவர்கள் உள்ள வரணும் அல்லாத கத்திர நபியுடைய வழிமுறை நோய் விசாரிக்க செல்றது இது நபியுடைய ஒரு வழிபுற ஒரு நபியுடைய இருந்தேன் இல்ல என்ன நினைக்காரோ பார்க்க போகாட்டி அப்படி நீ நினைச்சுட்டு உள்ளத்துல நபியுடன் போகல அவர் நினைச்சிருவாரே குறை செல்லிடுவாரே போட்டா கேட்டுவாரே அப்படி நினைச்சிருக்கோம் எழுதப்பட மாட்டேன் அது முகஸ்தூதியாக எழுதப்படும் அது முகஸ்தூதியாக எழுதப்படும் அங்க அவருக்கு வாக்கள் கிடைக்கிறல்ல நோயாளி விசாரிக்க போறது அப்படி போய்சா இருந்தேன் மனசுகள் இப்படி ஒவ்வொரு அமல்களும் என்னென்ன அமல்களை செய்யறோமோ அத்துடைய அமல்களும் சேர்த்துக்கு வைத்திருந்தார் இந்த உள்ளானே சைத்தான் இந்த உள்ளத்தில எஹலாச வர விடமாட்டான் அல்லாவுடைய அவர்கள் ஒவ்வொரு தொழில் சிப்பினாலும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும் முடிவ கேளுங்க அல்லாம விளங்கி நடக்கிற இல்லைங்க அறிவ கேளுங்க எனவேஸ் இல்லாத அமல்கள் அதை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது முகஸ்தாக செய்யக்கூடிய கோபத்தை கொண்டுவரத்தில் கொடுத்திருப்பார்கள் கொடுத்திருப்பார்கள் யாரு செஞ்சு எவ்வறு செஞ்சு சொல்லி இன்றைக்கு ஒரு பைசுக்களை ஒரு இயலாத ஒத்துழைவு கொடுத்துட்டாலும் அது வந்துட்டு பப்ளிகா பேப்ப வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு பள்ளியில ஒரு சந்தூகம் கொடுத்தாக்கு வந்துட்டு நன்மையான காரியங்களை செய்ய போய் அந்த நன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் பேசி கடைசியில் மண்ண தலையில போட்ட மாதிரி அமல்கள் செய்கின்ற பொழுதும் அந்த அமல்கள் அல்லாவுக்கும் மட்டும் தெரியக்கூடியதாக அமல்கள் அமைய வேண்டும் அலில் அவர்களுடைய பேர இவர் ஒரு பெரிய ஒரு கொடை வல்ல பெரிய கொடைவல்ல மரணிச்சிட்டு மக்கள் எல்லாம் கொண்டு செஞ்சிருக்கிறாங்க அடக்கம் செய்தி செந்த நாளைக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே வாழ்ந்த ஆட்சி செய்த அரசுக்கு முன்னில வந்து மக்கள் ஆஜராகி கவலையோடு சோபத்தோட வந்து என்னவாப்பா நடத்த இல்ல எங்க வீட்டுக்கு காலை எ வீட்டுக்கும் பாட்டம் வந்துடும் தேவையான அத்துண பொருட்களும் அந்த பாட்டல இருக்கும் அதுல எழுதப்பட்டிருக்கும் அறிஞ்சில்லா அண்ணா அந்த புறத்தில் இருந்து ஆனா யாருதான் கொண்டு தந்த யாரு விட்டுட்டு போகிற உடல் காலத்திலேயா நாங்களும் வலிமையாக வரும் சாப்பிடுவோம் இப்படி காலம் கலந்து நாளாக சென்று நாட்களாக வீட்டுக்கு வரல எப்போ அவர்கள் மரணித்தார்களோ அன்றிலிருந்து எங்களுக்கு பாரதல் வரல எனவே நாங்கள் அனுப்பினர் சொன்னுல்ப்தீன் ரீப் அவர்கள் எங்களுக்கு ஓட போடுவார்கள் கட்டளை இடுவார்கள் இந்த ஹஜியார்கள் ஒவ்வொரு வீட்டை போய் வைத்து விட்டு வாருங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது எவருக்கும் தெரியக்கூடாது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஹரியா இந்த பொருட்கள் அங்காக்கும் எவருக்கும் தெரியக்கூடாது என்று அவர்களுடைய ஓட நாங்க யாருக்குமே சொல்ல இப்பதான் நீங்க வந்து கேக்கிறீங்களே கேக்கிறதனால நாங்க சொல்றோம் இவ்வளவு உங்களுக்கு தண்ட உதவியவர் அந்த ஜெயலுலாவுக்கும் பாத்தீங்களா மரணிக்கும் வரைக்கும் தெரியாது இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லா விரும்புகிறார் இப்படிப்பட்ட சதத்தாவை தான் அல்லா விரும்புகிறார் இப்படிப்பட்ட குணமுடையவர்களைத்தான் அல்லா விரும்புகிறார் அல்லாவுடைய நெல் காரிகளே அன்பு சகோதர்களே அது மாத்திரம் அல்ல என்னங்க அத்தனை சொல்லி இருக்கிறார் ஏன் வீடு நெறிஞ்சி போனதை பத்தி கவலைப்படைஞ்சதல்ல சொத்துக்களை அழிஞ்சு போனதை பிச்சினாவை பத்தி பயப்படி அல்லாவுடைய சொல்வார் رسول الله صلى الله عليه وسلم قرار قل دجال ليفتنا ضيب لوم ورفتنا يجي ومر بلخطاب رضي الله تعالى عنه ونفسه هل يجي قرار قل أنه خرج يوما إلى مقصد رسول الله صلى الله عليه وسلم فوجد معاذب الجبل طاعدا عند قبر النبي صلى الله عليه وسلم يا بكي الله أكبر அதாவது உமர் ibn الخطاب রাদিয়াল্লাহு تعالی அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அஸ்லமளுடைய பள்ளிக்கு வந்தான் கோறாங்க கோற நேரா உஆது ibn ஜப রাদিয়াল্লাহு تعالیவு ரசூலுல்லாஹியுடைய कब्रஅடி பக்கத்துல இருந்துட்டு அழுது கொண்டிருக்கார். யாரு? உஆது ibn ஜப ரசூலுல்லாஹியுடைய कब्रஅடி பக்கத்துல இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்காரே. சத்தமாறே மா யுபிஜி sagte உமர் ibn الخطاب রাদিয়াল্লাহு تعالی சொல்றாங்க ீங்க என்ன நடந்தகல் என்ன அளவச்சு ஒன்று நபி சொல்லிசலம் அவங்க செய்தி என்ன அழ வச்சது நபி சொல்ல சொன்னாங்க ஒரு விஷயம் அது அதை நினைச்சி பண்ற அழகா இருக்குது கேட்டாங்க என்ன சொன்னாங்க என்ன செய்ய கேள்வி கேட்டீங்க அதாவது முகஸ்திக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலுக்கு இந்த அமல் அல்லாவுக்கு இனவெச்ச மாதிரி அல்லாவுக்கே மாதிரி எனவே அல்லாவுக்கு இவன் அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே கவனமாக கடவுடுத்துட்டை வச்சுட்டான் அல்லாவுடைய நெல்லடியாளர்களே மனம் பறந்துட் கவனப்படுறார் ஒரு காலம் அல்லா மன்னிக்கிறார் அவர்களை அடவைத்த எனக்கு இது சிரிப்பி வைச்ச மாதிரி எனவே சிறுத்தி வச்ச ஒரு காலம் அடிக்கிற நெல்லை அன்பு உள்ளது எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அது அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி செய்யுங்கள் அதிகமாக உள்ளத்திலே உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஊட்டைகளை உள்ளத்தில் இருக்கூடிய நெசை அப்புறப்படுத்தி நெல்ல அமர்தலை செய்யுங்கள் சிக்கலில் இந்த வார்த்தை இருக்கிறதே அல்லாவுடைய நெல்லடியார்களே இதை யாரு அதிகமாக ஓடுவார்களோ அல்லாவுடைய ஒரு நாளைக்கு மூன்று தடவை அல்லது நூறு தடவை அவர்களுக்கு நாலு விதமான பாதுகாப்பு கிடைக்கிறது ஒன்றாவது வறுமையில் இரண்டாவது வேதலில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது நான்காவது நமகத்துடைய வேதில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது உலகத்திலே இரண்டு விதமான அந்தஸ்துகள் மருமையிலே இரண்டு விதமான அந்தஸ்துகள் உலகத்திலே கிடைக்கக்கூடிய அதிகமாக எங்களோட வாழ்க்கையிலே தப்புவாலை கொண்டு வாருங்கள் இறைய கொண்டு வாருங்கள் பயபத்திய கொண்டு வாருங்கள் அதே நாங்கள் தேர்தல் உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கவலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊர் சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் நல்ல அழகான எல்லா வகையிலும் இயற்கையிலேயே விடயங்களிலே செழிப்பான ஒரு ஊராக இருந்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ஆறு அதே போல மரஞ்செடிகள் எல்லாரும் இருந்து வசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எவ்வளவோ தியானத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த தியானத்தை தந்த அல்லாவும் மறந்துறாரு அல்லாக்கு சுப்பு செய்யக்கூடியவர்களாக பாருங்க வேலைக்கு போறவங்க போறவங்க செடி கடைகளுக்கு போறவங்க உலகத்திலே இருக்கிற முதலாளிக்கு பயந்து உலகத்திலே இருக்கிற முதலாளிக்கு பயந்து சைவுக்கு எழுப்பிட்டு போறீங்களே போகல தான் இருந்து நீக்கி போட்டுவாரு என்ற பழம் உள்ளத்தில இருக்கேன் உங்களை படைத்தவன் உங்களுடைய பார்வையை சீராக்கியவன் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தவன் உங்களுக்கு நிலைமத்து செய்தவன் உங்களை படித்து பரிபாலிக்கூடியவன் எவ்வளவு நன்றி கேட்டு தன் எவ்வளவு நன்றி கேட்ட தன் பொருவான் பேசுகிறேன் குதிரை கிளப்பி கொண்டு தீச்சுவாலைகளை கிளப்பி கொண்டு விரைந்து பாய்ந்து ஓடக்கூடிய இந்த குதிரைகள் மீது சத்தியமாக சொல்லிட்டு அல்லா மனிதனை எப்படி சொல்லலாம் தெரியுமா இந்த நிச்சயமாக இந்த மனிதன் அல்லா நன்றி கட்டவனாக இருக்கலாம் ஏன் குதிரையில சக்தி செஞ்சுட்டு மனிதனை நன்றி கட்ட வேற பாட்டு சொல்லணும் அதுவும் யுத்தகலத்தில் பாயக்கூடிய குதிரை இது ஏன் சொல்லணும் யுத்தகலத்தில் நம்மளை பணிச்சாலாக ஆக போறாங்க நாம போன என்று அந்த குதிரைக்கு தெரியும் தெரிந்திருந்தும் தன்னுடைய தோல் இருக்கக்கூடிய எடமான தூக்கி கொண்டு அந்த யுத்த காலத்தில் சிந்தனை கூட உனக்கு இல்லையே இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாவுடைய நெல்லடியார்களே ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக மாறணும் விரைச்சம் உள்ளவர்களாக மாறணும் ஒவ்வொருத்தருக்கும் மவுத்தி நெருங்கி பண்ணிருக்கி வாலிபர்களே வாலிபர்களேபத்தை வேலுபருக்கு நிழல்கள் அல்லாவுடைய அரசியல் கிடைக்கும் அந்த நிழலில் இருக்கக்கூடிய வேலுமாலிபர்கள் பாக்கியம் வாலிபத்தில் செய்யக்கூடிய அவள் அல்லாத்து பொருத்தமான செய்யக்கூடிய விட்டு நீங்க நீங்க செய்யாமலை அமல்கள் எழுதப்படும் வாலிபத்தில் போட்ட பூச்சு வாலிபத்தில் போட்ட ஆட்டம் நீங்க கட்டடிக்காக சும்மதாக இருக்கிறீங்க என்னென்ன கூச்சோளை போட்டீங்க அச்சு எழுதப்படும் அதனால வாரிபம் ஒரு பெருமதியானது ஊருடைய கட்டுப்பாடு ஊருடைய கொன்றோலுக்கு மதித்து ஊரிலே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்களை மதிச்சு பெரியவங்களை மதித்து கண்ணியத்தோட மரியாதையோட வாதத்துக்கு முயற்சிங்க அல்லாவுடைய பயத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க தொழுகையை நினைநாட்டுங்க பாருங்க சுத்துபாலம் ஆரம்பிக்கிற நேரம் கொஞ்சம் பேர் அதுக்கு பின்னாலமாக அல்லா கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கிறீங்க இதை நீங்க கவனத்துக்கு எடுங்கிழமை பேசிங்க எல்லாரும் அதே டைமத்து அதேத்து உதிர்பாட்டோட செய்த இருக்கிறீங்க விட்டு விட்டு துளம்பேன் அது உணவுக்கு தரும் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் கேள்வி சொல்லக்கூடிய தான் கேள்வி யாரே அல்லது காட்டி காட்டி சொல்லுகிறேன் அதனால அன்புக்குரிய அல்லாவுடைய கல்வ சாந்தமான கல்வாக பக்குவமான கல்வாக அல்லாவுக்காக வேண்டிய கல்வ ஆக்கிக் கொள்ளுங்க அல்லாஹ் நம் அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக